பாடம் இருநூற்றி ஒன்று மஹரிபுக்கு முன்பின் அவர்கள் மஹரிப்புக்கு பின் இரண்டு ரகத்துகள் தொழுவார்கள் என அப்துல்லாஹிபின் உமர் ரதி ஆயிஷா ரவி அவர்கள் அறிவித்த சரியான ஹதீஸ் இதே பாடங்களின் வரிசையில் ஆயிரத்தி மற்றும் ஆயிரத்தி நூற்றி பதினைந்தாவது ஹதீஸாக